நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தனா மனம் ஒரு கண்ணாடி கவலை அதில் படியும் அழுக்கு நகைச்சுவை அந்த அழுக்கை போக்கும் ஆம் மனம் ஒரு கண்ணாடி கவலை அதில் படியும் அழுக்கு நகைச்சுவை அந்த அழுக்கை போக்கும் என்கிறார் மகாகவி ஜான் நன்றி வணக்கம்